நாற்ற நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக உங்கள் அலுமையு விரட்டக்கூடிய எலிய மருந்து காய்ந்த நொச்சி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு மாயிலை ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு துளசி ஒரு கைப்பிடி அளவு மருதாணி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதனுடன் சாம்பிராணி கலந்து நம்ம புக மூட்டினோனா நம்ம வீட்டுல போசு வராது ஈ வராது நுண்கிருமிகளும் நிறையாது ட்ரை பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்